كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميل مجيد صلى الله عليه وعانه وأزواجه وذرياته وأكوابه وأهل بيته أجمعين وأوصيكم إبعاد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الا يخشى مع الذين الله الله عليهم من النبيين والصديقين والصالحين بحثنا صدق அலவச்சிகரச்ச الله நல்லா ஒரு அணிக்கு الحمد لله முபாவுல்லும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபல வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை தா எந்த ஒரு நாள் இவ்வளவு மலைந்ததற்கு பின்னால் மேலான ஜென்ம தூசல் தூளியாக கிடைக்கட்டும் என்றது வாசிக்கிறேன் கபூல் செய்வா அல்லாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நல்லதை கேட்போம் அதன் படி நடப்போம் என்ற அமர்ந்திருக்காரர்களே வாலிபர்களே வயோதிப்பரிகளே சிறார்களே வர இருக்கின்ற அன்பர்களே வந்திருக்கின்றவர்களே அல்லாஹூ எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகம் ஆனவருக்கும் அத்தீலம் அறிமுகம் இல்லாதவருக்கும் அத்தீவம் தனிமையாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட்டாக இருக்கின்ற நிலைமையிலும் சோர்வான தங்கடமான கட்டங்களிலும் செழிப்பாக இருக்கக்கூடிய கட்டங்களிலும் மல்லாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என சிந்தனையோடு அல்லகு பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வந்து எது எனவே அல்லாஹுவை இந்த உலகத்திறே பயந்து வாழ்ந்து நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் ரவி மாதம் பெருமானால் செல்லாகு அடகி வல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்துக்கு பிறந்த மாதம் கனிமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அவள் மாதம் வந்து விட்டால் பெருமானாருடைய வரலாறுகளையும் அவர்களுடைய நினைவுகளையும் பேசிக் கொண்டிருப்போம் அந்த வகையில எங்கள் தலைவர் மொஹம்மது முஸ்தபா சொல்லு அடங்கி வல்ல மன்னர்களுடைய தனி சிறப்புகள் அவருடைய குடும்ப வாழ்க்கையில உள்ள சிறப்புகள் உங்களோடு நோக்கமா இருக்கு அன்பான அல்லாஹுவின் நல்லதார்கள் எங்கள் தலைவர் பெருமானால் செல்லாஹு இவர் செல்ல முன்னவர்கள் இந்த பூ உலகக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள் அல்லாஹின் மூலமாக நபியாக அனுப்பப்படுகிறார்கள் ஏனைய நபிமாறுகளை பொறுத்த வகையிலே அவர்கள் ஒரு கிராமத்துக்கு அல்லது ஒரு நகரத்துக்கு அல்லது ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் எங்கள் உயிரிழந்த கண்மணி நாயகம் முகம்மது முத்தபாஹுள்ள வருகை முழு உலகத்தாருக்கு முழு உலகத்தாருக்கு நபியாக ரசூலாக அல்லாஹ் எங்கள் தலைவர் பெருமானாஹுமன் அவர்கள் வைக்கிறார் அனுப்போம் எனவே தனிச்சிவப்புகள் அவருதான் அவர்கள் முழு சமுதாயத்துக்கும் வசூலாக நவியாக அனுப்பப்பட்டார்கள் எல்லா நபிபார்களுக்கும் தலைவர் சல்லாக வளைவதில் அவர்கள் எல்லா நபிபார்களுக்கு இமாம் செல் அல்லாஹ் வளைவதில் அவர்கள் எல்லா நபிமாரிகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் தலைவர் பெருமானார் கூடிய வகையிலே அல்லாஹ் எங்களுக்கு அமைத்துக் கொண்டிருக்கிறான் களிமா சொல்லுகின்றோம் களிமாவிலே அல்லாஹுக்கு அடுத்ததாக நபியுடைய பேர் அல்லா சேர்த்து வைத்திருக்கிறார் சேர்த்து அல்லா அல்லாவின் கூறுவை தலைவர் செல்லாவது பேரை இணைத்துவிட்டு இருக்கிறான் அது மாத்திரமல்ல சொல்கையில அத்தஹியாஸ் வருவது எங்களுக்கு கடமை அந்த அத்தகையாசுல கூட முன்னோக்கி பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்த ஒரே ஒரு நபரு எங்கள் தலைவர் செலுமானார் செல்லல்லா வளைவதற்கு புரிந்துடும் ஆனா அல்லா சலாம் சொல்வதற்கு தொழுகையிலே அல்லாஹ் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நபர் அவர்களுக்கு தான் சலாம் சொல்ல முடியும் கண்ணியமானவர்கள் இப்படி பெருமானா செல்லதாக வாழ்க்கையை அல்லாஹ் எங்களோடு பின்னி பிணைந்ததாக இருக்க நபியுடைய தலைவர் செல்லோ அலைவரையிலாமல் துவக்கம் செல்ல முடியாது கால் அடி எடுத்து வைக்க முடியாத அந்த அளவு தான் நபியுடைய வாழ்க்கையோடு எங்கள வாழ்க்கையை பின்னி பிணைந்ததாக இருக்கணும் அன்பான அல்லாஹி நல்லேன் என்னுடைய நபி இவரைத்தான் நான் பின்பற்றினேன் இவருடைய துநாட்களைத்தான் நான் எடுத்து நடந்தேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்னும் சில சமூகம் சொல்லுவார்கள் ஐயோ ஐயோ எனக்கு என்ன நடந்தது எனக்கு தெரியாத இவரை எனக்கு தெரியாத என்று புலம்புவார்கள் பாடுவதற்கும் வறுமணி புகழ்நாமங்களை பாடுவதற்குரிய மாதம் என்று மாத்திரம் நாங்கள் எடுத்துக் கொள்ளாமல் வாழ்க்கைகளை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் அவளுடைய துண்ணாக்களை எங்களுடைய எடுத்துக் வேண்டும் குடும்ப வாழ்க்கையா ஏனே பிள்ளைகூட்டி வாழ்க்கையில் வாழ்க்கையா அல்லதுமானவர்களே எல்லா விவகாரங்களும் இன்னும் ஒரு சிறப்பு தான் ஏனி நபிமார்களுடைய பேர்கள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்திருக்கிறான் ஆனா நபி சொல்லு வரைக்கூடிய பேர் அல்ல பொருள் அதிகமாக பயன்படுத்து அன்பானவர்களை ஒரு இடத்தில் அல்லா சொல்லுகிறான் கொரான் அல்லா நபித்தயன்படுத்திருக்கிறான் ஒரு இடம் அங்கே அல்லாஹ் முகமது இன்னும் ஒரு இடம் இரண்டாவது இடம் இன்னும் ஒரு இடத்துல பயன்படுத்துறான் நான்காவது இடம் இந்த இடத்துல முகமது கனிமான் இடங்கள்ல நவிகளாரு முகமது அந்த வார்த்தையெல்லாம் அஹ்மத் அஹ்மத் என்ற வார்த்தையெல்லாம் ஒரு இடத்துல பயன்படுத்திருக்கிறான் அந்த இடத்துல அஹ்மத் என்று பயன்படுத்துகிறான் எனவே கொரோனா நவியுடைய பெயர்கள் எல்லாம் ஐந்தே ஐந்து இடங்கள்ல நான் பயன்படுத்தியிருக்கிறான் இனி இடங்கள் எல்லாம் அல்லாஹ் நபியுடைய சிறப்பு பெயரை கொண்டுதான் அழைக்கிறான் ஐயோ ஹல் முசில் ஏ போவரே என்று அல்லாஹ் நபியுடைய சிறப்பு பெயர்களை கொண்டு அழைக்கிறான் ஏனே நபிமாவோடைய பேரில் அல்லாஹ் கொள்வாங்க அதிகமாக பயன்படுத்திக்கிறான் தெரியும் கண்ணியமானவர்களே சூரத்து மிஸ் நூத்தி அறுபத்தி மூணாவது ஆயத்துல அல்லாஹ் கத்துக்கு மேற்பட்ட நெபிணனுடைய பேர ஒரு பொருவானுடைய ஆயத்துல குவாஹியை பற்றி பேசக்கூடிய إِنَّا عُحَيْنَا إِلَيْكَ كَمَا عُحَيْنَا إِلَىٰ نُوهِ وَالنَّبِيِّنَ مِنْ بَعْدِهِ وَعُحَيْنَا إِلَىٰ إِبْرَاهِيمَ وَإِسْمَعَيْلَ وَإِسْحَاكَ وَيَعْقُوبَ وَالْلَسْبَاتِ وَهِيْسَى وَأَيُّبَ وَيُرْسَ وَهَارُونَ وَصُلِيمَانَ وَآتَيْنَا تَارُدَ زَفُورًا ஆயத்தில் அல்லா பத்துக்கு மேற்பட்ட பேர குருவானுடைய ஆயத்தில் அல்லா சொல்ற அன்பான சொல்ல வருகிறேன் என்றால் அதிகமாக பயன்படுத்த நடந்தார்களோ அவர்களுக்கு அதே போன்று நபியுடைய நபியை நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய நாமும் அல்லாஹிலே சிறந்தவர்கள் எங்களுடைய ஆயுள் குறைவாக இருந்தாலும் முன்னால் தான் நபிவாரியம் கண்ணியமானவர்கள நிறைய நூற்றுக்கு இடைப்பட்ட கேகத்தில் சிறப்பு முழு உலக மக்களிலும் அல்லாஹ் அரபு அல்லாவது அரபு அந்த மக்களை அல்லா தெரிவு செய்தான் அரபு மக்களில் இருந்து அல்லாஹ் கண்ணியமானவர்களே முவர் எந்த அந்த வம்சத்தை தெரிவு செய்தான் முவர் என்ற வம்சத்திலே அல்லா முகை என்ற கோத்திரத்தை தெரிவு என்ற குடும்பத்தில் குடும்பத்தில் இருந்துதான் எங்கள் தலைவர் செல்லல்லாக செல்லவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள் செல்லல்லாக அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார்களோ அதற்கு பின்னால் உலகத்திலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த நபியை தான் பின்பற்ற வேண்டும் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை யாரை யாரும் பின்பற்றினாலும் பெருமானாருடைய கண்ணியமான கண்ணியமான போல அந்த அபயங்களே கூட அல்லாஹ் அபயம் அளிக்கப்பட்ட மண்ணின் மீது சத்தியமாக பிறந்த அந்த நகரத்தை மீது சத்திய கனிமானவர்கள் அது மாத்திரமா இல்ல நபி செல்லுவனுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் மாதா அல்லாஹ் குருவான் சொல்லுகிறான் நபியுடைய பார்வை மாதா நபியுடைய பார்வை கெட்ட பார்வை கிடையாது கிடையாது என்பதாக சொல்லுகிறான் உங்களுடைய நெஞ்ச விரிவானதாக நாங்க நபீ நாயகமே உங்களுடைய சொப்பில்லாத கடுமையான உள்ளமாக இருந்தால் அவங்களோட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இரண்டோடு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு சொத்தான மிருதுவான உள்ளத்தை சந்தோபிப்பதாக அல்ல சொல்லுபறார் கன்னியமானவர் அது மாத்திரமல்ல நபியுடைய பேட்டை கூட அல்லாஹ் குரான்ல பேசிருக்கிறார் நதித்துல வரையா அவர்கள் நாங்க பேசுவத போல வள வளர் பேச மாட்டார்கள் நதி அவர்கள் சொல்லலாம் பேசுவதெல்லாம் சொல்லுகிறானோ அதை நதித்து வரைத்த அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அறிவித்தவைகள் அது வகி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமா நதித்து அல்லாஹ் அவர்கள் வாழ்ந்த காலத்துல உடன்படிக்கை செய்தார சொல்லோடு வைய செய்கிறார்களோ உடன்படிக்கை செய்கிறார்களோ அவர் உடன்படிக்கை நல்ல ான் கண்ணியமான அல்லாஹ் நல்லே அல்லாஹ் வாழ்க்கை வரலாறு பேசுவதோடு பெருமானாளுடைய வாழ்க்கை எங்கள வாழ்க்கையில வரும் பெருமானா செஞ்சு சாப்பிட்டார்கள் எப்படி குளிர்பானம் குளித்தார்கள் தண்ணிகளை அதாவது நீர்களை எப்படி அருந்தினார்கள் எப்படி டொய்லெட் போனார்கள் டொய்லெட்டில் எப்படி ஒளிய வந்தார்கள் எப்படி தூங்கினார்கள் எப்படி எழுந்தார்கள் பண்ணினார்கள் நடத்தினார்கள் வெண்ணியமான ஒவ்வொரு வினயங்களையும் படித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து சொல்லுவோம் அன்பானவர்களே ஒருமுறை பெருமானி வந்தவருடைய சபைக்கு அவர்கள் கவலையான முகத்தோடு வருகிறார்கள் கண்ணியமானவர்களை பெருமான செல்ல வரைத்துல கேட்கிறார்கள் ஏன் தோவான்னு கவலையாம இருக்கிறீங்க சொல்லாக வலையன் அவர்களை பார்த்து சொன்னே இந்த உலகத்தில் அவங்க இந்த உலகம் அளித்ததுக்கு பின்னால் மவுத்தானதுக்கு பின்னால் நீங்க எல்லாம் உயர்வான இடத்துல இருப்பீங்க நாங்கெல்லாம் இருப்போம் அதை நினைச்சுதான் கவலை நாயகமே என்றார்கள் கணியமானவர்களை சொல்லலாம் வலையோசன் அவர்கள் பதில் கொடுக்க முன்னால அல்லா ஒரு பொவானாய தலை குவிக்கலாம் நான் பொருவாநாயிரத்தரம்பதினேனே அந்த பொருத்தால் அரைக்க வைக்கிறான் இந்த புலவா நாயத்தால் அரைக்க வைக்கிறான் சொல்வாதி எல்லாம் தானே கேட்கிறாங்க يا الله யாரும் சூழலா இந்த உலகத்துல கவலை எதிர்ப்பு எப்படி தெரியுமா மௌசா போனதுக்கு போய் நீங்க நான் உயர்வான தரோஜாக்கள் இருப்பீங்களே நாங்க எங்க இருக்கும் கவலை அல்லா பதிலான அவர் யார் கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ பௌதாரி நபீன் நிச்சயமாக அவர்கள் எல்லாரும் செய்த நபினார்களும் நாளைய மறுபடியும் நாளில் எதிர்பார்த்தப்படுவார்கள் நபிமார்களுடைய காலத்துல நாங்க வளாட்டியும் பரவாயில்ல நபியை பின்பற்றினான் நபியுடைய சுண்ணாட்களை எங்களை சுண்ணாட்களாக அழைத்துக் கொண்டா நபியுடைய வழியை எங்களை நபிமார்களோ விழுப்பாற்றுவான் உண்மையான ஒரு அடுப்பாற்றுவான் போர் செய்த அந்த போராளிகளோ ஒரு அடுப்பாற்றுவான் நல்ல மக்களோடு சொல்லிவிட்டு இந்த விட வேற என்ன நட்பு வேணும் வாருங்களே எல்லாரும் உண்மையான நட்பு என்பதாக பொருவானு சொல்லி காட்டுறான் அன்பானவர் இது யாருக்கு இறக்கப்பட்டது சோபான் கவலைப்படவானா நீங்க அல்லாரத்தூருக்கு அண்ட் இருப்பீங்க சுமதாக்கோள் இருப்பீங்க உண்மையா ஒரு இருப்பீங்க இந்த குவாருடைய பொதுவான ஆயிரம் நானும் அல்லாரத்தூருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தான் அல்லாரத்தூருடைய அந்த வழிமுறைகள் அல்லாரத்துடைய வழிபாட்டல் அதன் பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நிச்சயம் மாமா வறுமையிலே அந்த அந்த நனவுகள் அந்த நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தையும் நிறைவேற்பா நல்லாகவே நல்லதார்களே முக்கியமாக சொல்லல்வாக வலைதான் வாழ்க்கையில நாங்க நிறைய விஷயங்களை குடும்ப வாழ்க்கையில சொல்லல்வாக வளை வந்த அவர்கள் கனியமான அரூர்பான வார்த்தை கேட்ட மாட்டாங்க யாரும் மனதையும் உடைக்க மாட்டாங்க கஷ்டமானவைகளை கணக்கெடுத்து இலகுவானவைகளை மற்றவங்களுக்கு நாடுவாங்க பெருமானார் செல்லாக வளைத்தவத்தை யாராவது கேட்டு போனா யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கணியமானவர்களை அந்த வாழ்க்கையில மனிதனுடைய உள்ளங்கள்ல வாழக்கூடியவராக இருந்தார் அது மாத்திரமெருமானார் அவருடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு அற்புதம் தெரியுமா பெருமானார் நதியோ ரசூலோ அல்ல ஜாக காலத்திலே பிறந்த மக்காவிலே பிறந்த செல்லலாக வளைத்தவர்கள் அந்த காலத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பொய் சொல்லக்கூடிய மக்கள் பொய்யெல்லாம் எப்படி சொல்வார்கள் உண்மையை போன்று சொல்லிவிடுவார்கள் இவர் சொன்னது பொய்யா என்று அந்த அளவுக்கு பொய்கள் மலிந்த காலம் பொய்கள் நிறைந்த காலம் ஆனால் அந்த காலத்திலையும் வளைவச அவர்கள் அல்லாமிக் நம்பிக்கையாளர் உண்மையாளர் வெளிமானவர்களை நம்பிக்கையாளர் யார் இந்த அநாதத்துள்ளதார் உண்மையா ஜாவினிய காலத்துல கூட அந்த நேரத்தில் கூட அற்புதமானது அன்பானவர்களே எனவே செல்லல்லாஹோ அலைவதற்கு அவர்களை நாங்கள் முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் அப்போது நிச்சயமாக எங்களா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி எமக்கு வாழ்ந்தான் அவருடைய சுண்ணாக்க எடுத்து நடந்தாத்தான் நாளைய மறுமை நாளில தைரியமாக சொல்லலாம் கம்பீரமாக சொல்லலாம் இது எங்களுடைய தலைவர் செல்லல்லா அனைவருக்கு அவர்கள் சொல்லலாம் அல்லாஹின்லடியார்களே அல்லாஹு வலையற்ற அந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் எது தெரியுமா இந்த மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லாஹூ குரானுடைய ஆயத்துல சொல்லி உங்களை உலகத்துக்கு ஏன் அனுப்பினோம் தெரியுமா அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு மார்க்க செய்த ஹிக்குமத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் நபியுடைய வருகை நபியுடைய வருகை எங்களை சுத்த வேண்டும் உள்ளம் கெ கூடிய கேட்டு போகும் கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்டு போகும் நடக்கக்கூடிய நடைகள் அரூறுப்பான நடைகளாக இருக்கும் பிடிக்கக்கூடிய பிணிகளின் கெட்டவைகளாக இருக்கும் அதனால் உள்ளம் சீராக இருந்தால் உள்ளம் சீராக இருந்தால் எல்லா விவகாரங்களும் சீராக இருக்கும் சொல்லார் வருகையுடைய நோக்கம் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துவது எனவே கண்ணீமண்ணான் நீங்கள் தூய்மையாக வாழ வேண்டும் உள்ளத்துல கப்படம் புரோதம் பொறாமை விரோதம் இருக்கக்கூடாது பொறாமை உள்ளங்களுக்கு தூக்கம் கூட இடவில கிடையாது ஒரு சகோதரர் உருவாக்கிய சமுதாயத்திலே பொறாமை என்பது கிடையாது அவர்கள் மற்றவர்களை வாழ்த்த கூடியவர்களா ஒருவர் மேலே சென்றால் அவருக்கு துவாரியக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அதுக்குத்தான் மதீனாவுடைய அந்த வரலாறு பேசுகிறது மக்காய் விட்டு பின்னால் கணியமான அங்குள்ள மக்கள் அங்கு அவருடைய செல்வங்களை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் வியாபாரம் செய்ய போகிறார்கள் விட்டுவிட்டு தொழில் தவிர விட்டுவிட்டு எல்லா பொருளாதார விட்டுவிட்டு முகாதிரிகள் கண்ணியமான அங்கே வியாபாரம் பண்ணி விவசாயம் பண்ணி அங்கே தொழில் செய்து எந்த அளவென்றால் மதினாவில் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த அன்சாரிகளை விட வந்த முகாதிரிகள் வியாபாரத்திலே தொழிற்சுறே கொடிவட்டி பறந்தவர்களாக வரலாறு வாழ்க்கையிலே வர வேண்டும் வரக்கூடாது எனவே செல்லவற்றவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மா உள்ளத்தை தூமிப்படுத்த வந்தார்கள் في نغرة قضوة عنا يا صلى الله عليه وسلم إِنَّا أَرْضَلْنَاكَ شَاهِدًا وَمُبَشِّرًا وَنَذِيرًا நபிய நாயகமே உங்களை நாங்கள் அனுப்பினோம் அனுப்புகிறோம் என்பதாக வருகையை பெருமானா செல்லு வருகை என்பது எனக்கும் உங்களுக்கும் ரம்மத் மாத்திரம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருக்கும் ரக்மத்தாக இருக்கிறது பெருமானாவை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வழி தவறமாட்டார்கள் அவர் நேரான வழியில் எனவே சொல் நீங்களும் முழுமையாக எல்லா துறைகளிலும் பின்பற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு திருநாள் வந்து ஒரு பங்கன் வந்து இஸ்லாத்தை கலட்டி வைத்து விட்டு இந்த உலகம் போறப்போக்குல வாழ்ந்து விடுகிறோம் கனியமானவர்கள் எப்படி இஸ்லாம் சொல்லவில்லை இஸ்லாம் மேல இருக்க வேண்டும் பின்னால் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் என்ற வட்டாரத்திற்கு என்பதை மறந்து விடக்கூடாது நேரத்துக்கு கடமைகளை சரியானவர்களை செய்ய வேண்டும் முன்னெப்பினாக செய்தால் அல்லா என்னிடத்தில் கேள்வி கேட்க ஒவ்வொரு உங்களை உங்களுடைய ஆசான்கள் உங்களுடைய படித்தரக்கூடிய டீச்சர் மாணவர்களை விசாரிக்காவிட்டாலும் ஜமாத்தார்களே உங்களை நிர்வாகிகள் கண்டுகொள்ளாவிட்டாலும் விசாரிக்காவிட்டாலும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளே முதலாளிகள் விசாரிக்காவிட்டாலும் நாங்கள் செய்யக்கூடிய தம்பு தவறுகள் நாங்கள் செய்யக்கூடிய குறைபாடுகள் நிச்சயமாக ஒரு நாள் நாளையாவத்து நாளையிலே அல்லாவுக்கு முன்னால் என்று அல்லாஹ் விசாரிப்பார் கண்ணியமானவர்களை என்னை அல்லாவுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் விலங்கி உலகத்துல வாழ்ந்து கொள்வோம் நாங்க நினைச்சமா இந்த உலகத்துல வாழ்ந்தா நாளைய அப்பயா நாளை எந்த முகத்தோடு அல்லா சந்திப்பது எனவே கண்ணியமான அல்லாஹ் நிலவியார்களே இந்த உலகத்துல வாழும் போது அவர்களை முழுமையாக பின்பற்றி ரவி ஒளி நவல் மாதம் எடுத்து நடப்பது நபிகலார் வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறாரோ அவை வாழ்க்கையை விட்டுவது மற்றவர்கள் நேசிப்பது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது எங்களை விட இன்னொரு முன்னேறினார் அவருக்கு அந்த இந்த பழக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்வோம் மன்னிப்போம் எங்களுக்கு ஏற்று அடிக்கட்டு மன்னிப்போ செல்லைபத்தவர்கள் எல்லாம் பொறுமை காத்தார்கள் அந்த பொறுமை வீணாகவில்லை அந்த பொறுமை தான் து அவர்களுக்கு எனவே நான் பொறுமைசாரிகளாக மாறுவோம் நிச்சயமாக தான் இந்த வாழ்க்கையில வெற்றி தருவான் எனவே ரவி அவங்கள் மாதம் தந்த மிக முக்கியமான படிப்பணியாக வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி பெற்று நபியுடைய களங்களான நீரை குடித்து துவர்க்குடைய கூடிய பாக்கை தெரிவா எங்களுக்கு நீ தந்த முடிவாயாக நாளைய வறுமையினால நல்லோர்களை பிரித்து விடாத யாவ்லா நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயக யாவா எங்களை வீட்டெடுத்த பெற்றோர்களை நீக்க ஊசிட்டு கொள்வாயாக யாருலா நாங்க செய்யக்கூடிய தப்பு தவறு கொண்டு எங்களை பெற்றோர்களை தந்திக்கிறாதயா நாங்க செய்யக்கூடிய தப்பு தவறு கொண்டு ஒண்ணுமே அறியாத எங்க குழந்தைகளை தந்திக்கிறாதையா நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாட்டில் உள்ள மக்கள் அப்பால் மக்களை தந்திக்கிறதையா நாள் எங்களுக்கு வாழக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கிறியா கொள்கையில கலாச்சரியா எங்களால் சிலருக்கு அந்நியம் நடக்காமல் பாதுகாத்திரியா எங்களை உள்ளங்கள்ல நல்ல எண்ணங்களை விதித்தடியாலாம் போர்த்தி பொறாமையில உள்ளங்களை பாதுகாத்தறியா போய் அவதூறு கெட்ட விடைகள் பேசுவதை விட்டு நாம பாதுகாத்திரியா இந்த துவா தனிப்புரை திருப்பியை கொண்டு ஏற்றுக்கொள்வாய் ஆமா in naam wa akhir da'wana alhamdulillahirabbil alamin For more Islamic lectures and useful information visit S